சச்சிதனந்த விஷோத்பதித்தவே தாத்தயவிஷாஷாயுவிச்சிதே புருஷஸ் ஹிசாரஸ்திபோயசோவிச்சித்மனமுகமான அப்படியே சொல்லிட்டு வருகிறார் உத்தவருக்கு புருஷஸ்ய குணைஹி யஹா அசௌ அஹா புருஷஸ் என்ன இந்த இடத்துல பரமேஸ்வரன் பரம்பொருள் தூய உணர்வு குணைஹி அதை சார்ந்திருக்கிற மாயா குணங்களுடைய பரிணாமத்தினால யஹா அசௌ அயம் தேகா ரச்சித்தா ஆஹா பரமேஸ்வரனை சார்ந்திருக்கிற மாயினால இந்த சூக்மஸ்தூல தேகமானது உண்டாக்கப்பட்டது ஆக மாயா குணங்களால் உண்டானது இந்த சூக்ம சரீரமும் ஸ்தூல ஷரீரம் யாதொரு சூக்மசரீரமும் இந்த ஸ்தூல ஷரீரமும் மாயையின் குணங்களால் உண்டு பண்ணப்பட்டதோ அர்த்தம் தன்னிபந்தா பும்சஹா அதில் வந்து கட்டுண்டவன் மாதிரி இருக்கா இவன் கற்பனையினால் அறியாமையினால் அறியாமையின் விளைவாகிய கற்பனையினால ஆத்மாத்தியாசம் இந்த உடம்ப நான் நினைச்சுடான் தப்பா நெருப்பு தன்னை விறகு கேட்டேன்னு நினச்சுட்டா என்ன ஆகும் அது மாதிரிதான் தன் நிபந்தா தன் நிபந்தான்னு சொன்னா தஸ்மின் தேகே நிதராம் பத்தஹா அப்படின்னு அர்த்தம் அந்த தேகத்துல மாயையினுடைய காரியமான குணங்களாகிய இந்த ஸ்தூல சூக்ம சரீரங்களில் கட்டுண்டவன் போல அப்படின்னு போட்டுக்கிறான் பும்சகா பும்சகனா இந்த இடத்துல ஜீவாத்மா இந்த பரமாத்மாவே ஜீவாத்மா மாதிரி காட்சியளிக்கிறாருங்க ஐயம் சம்சாரஹா இந்த ஐடென்டிஃபிகேஷனால் இந்த பிறப்பு இறப்பு புண்ணியம் பாபம் சுக்துக்கம் எல்லாம் ஏற்படுகிறது ஹி ஆத்மனஹா வித்யா சித்து சிதாத்மனஹா பும்சகா அயம் ஐயம் தன்னிபந்தனா சம்சாரா அப்படி மாற்றி படிக்கணும் அதாவது சிதாத்மஸ்வரூபமாகிய இந்த ஜீவனுக்கு இந்த சரீரத்தோட சம்பந்தமும் அதனால ஏற்பட்டிருக்கிற சம்சாரமும் இருக்கிறது என்று வித்யாத் வித்யாத்னு அறிந்து கொள்ள வேண்டுங்கிறார் சிதாத்மனா பும்சகா அயம் நிபந்தகா தம் சம்சாரா இது வித்யா சிதாத்மாவாகிய புருஷனுக்கு அதாவது சிதாத்மஸ்வரூபமாகிய ஜீவனாக காட்சியளிக்கிறான் சிதாத்மனஹா பும்சஹான்னா முதல்ல சொன்ன மாதிரியே புருஷஸ்தேவ எடுத்துக்கலாம் சிதாத்மஸ்வரூபமாக இருக்கிற இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தில் பந்தமும் அதனால் ஏற்பட்டிருக்கிற சம்சாரத்தையும் அறியணும் இந்த அக்னி எரிபொருள் அந்த திருஷ்டாந்தத்தை வச்சு இதை புரிஞ்சுக்கணும் ரொம்ப நல்ல திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் இதை வைத்துக் கொண்டு புரிந்து கொள்ளணும் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுதான் யோசுணை தேஹோயம் புருஷஸ் தன் நிபந்தோயம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள்